இந்த ரத்ன பிரபா டீக்காவும் இதுல இருக்கு டீக்காவோட ஆரம்பிச்சுட்டு போனாதான் நம்ம வந்து படிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும் பொதுவா நான் சொல்றேன் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் சாஸ்திரத்தை பத்தி சத்துர்வித பல புருஷார்த்தம் சொல்லி தர்மார்த்த காம மோக்ஷ புருஷார்த்தத்தை பத்தி நம்ம தர்ம புருஷார்த்தம் அர்த்த புருஷார்த்தம் காம புருஷார்த்தம் மோட்ச புருஷார்த்தம் அப்படின்னு புருஷார்த்தா சதுர்விதா புருஷார்த்தம்ங்கிற சப்தத்துக்கு லட்சியம்னு அர்த்தம் இருக்கு பிரயத்தனம்னு அர்த்தம் இருக்கு நம்ம லட்சியத்துக்கும் புருஷார்த்தம்னு பேரு அந்த லட்சியத்தை அடையறத்துக்கான பிரயத்னத்துக்கும் புருஷார்த்த சப்தத்தை பிரயோகம் இருக்கு ஆகையினால சாத்தியத்துக்கும் புருஷார்த்தா இது அது மாத்திரமில்ல அதுக்கான பிரயத்தனத்துக்கும் புருஷார்த்தம்னு பேர் இது நமக்கு தெரிஞ்சதுதான் பரமபுருஷார்த்தா மோக்ஷா அப்படின்னு சொல்லி நாம பகவத்கீதையிலையும் உபனிஷத்த படிக்கிற போது நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கும் பரம புருஷார்த்தா பரமபுருஷார்த்தம் கிடையாது காம கிடையாது தர்ம கூட பரம கிடையாது தர்ம புருஷார்த்தம் வந்து அர்த்தகாம புருஷார்த்தத்தை நல்லபடியா அடையிறதுக்காகவும் சித்தசுத்தி அடைஞ்சு மோட்ச புருஷார்த்தத்துக்கான யோக்கியத்தையை கொடுக்கறதுக்காகவும் தான் இருக்கு ஆனா தர்ம புருஷார்த்தமானது அர்த்த காமத்தை உழுந்தா பயன்படுத்துறதுக்காகவும் மோட்ச புருஷார்த்தத்தை அடையறத்துக்கான யோக்கியத்தை தான் தர்ம இருக்கு ஆனா தர்ம வந்து ரெண்டு பக்கமும் பிரயோஜனமா இருக்கு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி சிறப்பு ஈனும் சிறப்பு ஈனும்னா மோட்சம் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் ஆகையினால இந்த தர்ம புருஷார்த்தத்தையும் கடந்த கீதையில சர்வ தர்மான் பரித்தெஜ்ய மாமேக்கம் சரணம் ரக ஆஹ் தர்ம நாம வந்து தியாகம் பண்றதுதான் சன்னியாசா தர்ம புருஷார்த்தத்தை வாழ்ந்தான்னு சொல்லி புருஷார்த்தமா பண்ணாம ஏதோ விவகாரத்துல வந்து ஜனங்களுக்கு வந்து அதர்மமான இது தெரியப்படாத நம்ம விவகாரிக்கமா சில தர்மங்களை அனுஷ்டிக்க கூடும் கன்னியாசா சிரம தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்க கூடும் ஆனாலும் நம்ம பரம இல்ல மனசுல என்ன நமக்கு நோக்கம்னு கேட்டா மோக் தான் நமக்கு பரமபுஷம் இந்த மோட்சத்தை அடையறத்துக்கான சாஸ்திரங்கள் விசேஷமா மூணு சொல்லிருக்கும் அதாவது மோக்ஷ பிரஸ்தானம் பிரஸ்தானம்னு சொல்லும் பிரஸ்தானம்னா உபாயங்கிற்கு மார்க உபாய்த்தர்த்தம் மோட்சத்துக்கு தேவை என்னது நமக்கு தெரியும் தான் மோட்சத்துக்கு சாதனம் நிறைய படிச்சிருவோம் ஜானாதேவது கைவல்யம் ஜானத்தினாலதான் மோட்சம் அஹங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பித்தான் ஸ்வஸ்வரூப அவபோதேன மோக்துமிச்சா முமுக்ஷுதா அப்படின்னு சொல்லி விவேக ரொம்ப அழகா சொல்லுது அதாவது அகங்காரத்திலிருந்து தேகம் வரைக்கும் உள்ள பந்தங்கள் அஜானத்தினால கற்பிக்கப்பட்ட பந்தங்களை சொரூப அவபோதேன நம்முடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுனால அதை விடுறது மோக்தும் இச்சா முமுக்ஷுதா அப்படின்னு முமுக்ஷுத்துவத்துக்கு ரொம்ப அற்புதமா லட்சணம் சொல்லிட்டு விவேக அதனால மோக்ஷத்துக்கு சாதனம் எது ஞானம்னு தெரியும் அந்த ஞானத்துக்கு பிரமாணம் என்ன குரு சாஸ்திரம் தெரியும் போது சாஸ்திரத்தை நம்ம பெரியவங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னா ஸ்ருதி பிரஸ்தானம்னும் ஸ்மிருதி பிரஸ்தானம்னு நியாய பிரஸ்தானம்னு மூணா பிரச்சனை ஸ்ருதி பிரஸ்தானம்னு சொன்னா உபனிஷத் எல்லாம் பிரஸ்தானம்னா என்ன புரிஞ்சுக்கணும் மார்க மோஷத்துக்கு உபாயமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் மோக்ஷத்துக்கு உபாயமான மோக்ஷத்துக்கு சாதனமான ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஆதாரமான கிரந்தங்கள் சாஸ்திரங்களுக்கு தான் இங்க பிரஸ்தானம்னு பேரு அதனால இதுக்கு பிரஸ்தான திரயம்னு வச்சுட்டோம் உபனிஷத்து பகவத்கீத பிரம்மசூத்திரம் மூனையும் பிரஸ்தான திரயம்னு சொல்லும் பிரஸ்தானத் திரயம்னு சொன்னா மோக்ஷ பிரஸ்தான திரயம் மோக்ஷத்துக்கான மார்க்கத்தை உபதேசிக்கக்கூடிய மூணு கிரந்தங்கள் அதுல ரொம்ப முக்கியமா இருக்கிறது ஸ்ருதி பிரஸ்தானம் உபனிஷத் எல்லா உபனிஷத்துக்களும் நம்ம வந்து சாஸ்திரத்துல உபனிஷத்துக்களா எதெல்லாம் ஜீவ ஐக்கியத்தை சொல்லி கொடுக்கிறதோ அந்த உபனிஷத்து எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா அத வந்து ஸ்ருதி பிரஸ்தானம்னு ஸ்ரீமத் பகவத்கீதைய என்ன சொல்றோம்னு சொன்னா ஸ்மிருதி பிரஸ்தானம்னு சொல்றேன் ஸ்மிருதினா ஸ்ருதியில சொன்னதுதான் கொஞ்சம் விளக்கமா இன்னும் தெளிவா சொல்லி கொடுக்கறது அது ஸ்மிருதி பிரஸ்தானம்னு பேரு பகவத்கீதை ஆஹா பகவத்கீதையினாலேயே நமக்கு ஜானம் கிடைக்கிறது ஜீவ ஐக்கிய ஜானம் கிடைக்கிறது எல்லா சாஸ்திரத்திலயும் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த சர்வ வேதாந்த சித்தாந்த சார ஸ்லோகத்தை மறக்கவே கூடாது வேதாந்திரேட்டா விஷயச்சிரைக்கலட்சியம் சமன்வயில் அது ஜீவிரைக்கிய லட்சணம் சுத்த சைதன்யம் விஷயமேவ விஷய சொல்லிருக்கு அதனால உபனிஷத்துக்கு விஷயமும் தான் பகவத்கீதைக்கு விஷயமும் சுத்த சைதன்யம்தான் சுத்த சைதன்யம்தான் விஷயங்கிறத நியாய பூர்வமா நிரூபிக்கிறது பிரம்மசூத்திரம் பகவான் பாதராயணர் வியாச பகவானுக்கு இன்னொரு பேரு பதரிக்காசிரமத்துல இருந்து இது எழுதினார் பதரிநாத்ல இருந்து எழுதினார் சொல்றாங்க ஆக பதரிக்காசிரமத்துல இருந்து பகவான் வேதவியாசர் அதனால அவருக்கு பேரு பாதராயணர் அதுலயே ஒரு ஒரு சூத்திரம் பாதரா எனகான்னு அவரே சொல்லிப்பார் பாதரா என இப்படி எல்லா ரிஷிகள் பேர்லாம் சொல்லுவாரு அப்படி சொல்ற போது பாதராயணஹா பாதராயணர் அவருக்கு ஒரு பேரு இந்த உபநிஷத்தெல்லாம் வந்து அப்படி இப்படி இருக்கு அங்க உபனிஷத்தெல்லாம் உபனிஷத்துக்கெல்லாம் தாற்பயம் பிரம்மனை போதிக்கிறதுலதான் அப்படிங்கறத நிரூபிக்கணும் சும்மா மேலெழுந்தவாரியெல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க நல்லா உபனிஷத்துக்கு வேதத்தோட தாத்யமே பிரம்ம வேற எதுவும் அதுல தாற்பயம் கிடையாது கர்ம போதகமோ சொர்க்கத்தை அடையிறதோ லௌகிக்க சுகங்களை அதுக்கு தாத்பரியமே கிடையாதப்பா ப்மண உபதேசிக்கிறதுலதான் சமஸ்தேதங்களுக்கும் தாற்பே வேதாந்தி தப்பம்சிச்சர்வாணிச் ப்ரமச்சரியம் சரந்தி தே பதம் சங்கிரேணீம் யோமித் தன் கடோபனத்துல பாக்கிறோம் அப்புறம் வந்து எதம் வேதவிதோ வதந்தி விசந்தோ வீத்தரா யம்ரந்தி பதம் சங்கிரபிய அப்படி கீதையில இருக்குமான சமஸ்தேதங்களுடைய சாரம் என்னன்னா பிரம்மன உபதேசிக்கிறதா தாத்யம் இன்னொரு குரூப் இருக்கு அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆம் நாயஸ்திரியார்த்து ஆனர்த்தக்கியம் அத்ததர்த்தான அப்படின்னு ஒரு பரம்பரை கொஞ்ச நாளா இருந்து ஆம்னாயசேட்டா வேதங்களுக்கு ஆம்னாயச கிரியார்த்த ஆம்னாயம்னா வேதம் வேதத்துக்கெல்லாம் வந்து என்னன்னா கிரியார்த்தம் கர்ம அந்த ஹோமம் பண்ணு இந்த ஹோமம் பண்ணுன்னு சொல்றதுல தான் அதுக்கு தாற்பயமே தவிர அத்ததர்த்தானாம் ஆனர்த்தக்கியம் மற்ற அர்த்தம் எல்லாம் அதுக்கு மத்ததெல்லாம் வந்து அப்பிரயோஜன வாக்கியம் பூர்ணிமாசர்கள் யோகிகள் முக்கியமா பூர்ணமி அம்சர்கள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா வேதத்தோட தாற்பயம் என்னன்னு சொல்றதுல ஒரு ஒருத்தருக்கும் அபிப்பிராய வந்தது வியாசர் என்ன பண்ணினார்னா சமஸ்த வேதங்களுடைய தாற்பயம் விசேஷமா உபனிஷத்துகளுடைய தாற்பயம் பிரம்மனை சொல்லி கொடுக்கறதுக்குதான் தாற்பயம் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சு சொன்னாரத்தான் உபதேசிக்கிறது சும்மா சொல்லிடக்கூடாது வேதத்துல இருக்கிற வாக்கியங்கள் எல்லாம் சொன்னா அதை வந்து நியாயபூர்வமா நிரூபிக்கணும் வேதத்துல வந்து நிறைய ஸ்ருதிகள்லாம் வந்து பேதஸ்ருத்தி வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு பேதாபேத்ருத்தி வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு அபேதஸ்ருத்தி வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு எந்த ஸ்ருத்திக்கு பரம தாத்பரிய நியாயபூர்வமா சொல்லணும் சும்மா மேலெழுந்து வாரியா சொன்னா போராது லாஜிக்கலா சொல்லணும் நியாயபூர்வமா சொல்லணும் அப்படி உபனிஷத்து பிரம்மனைத்தான் சொல்லி கொடுக்கிறது உபனிஷத்தை பத்தி விளக்கக்கூடிய பகவத்கீதையும் பிரம்மத்தை தான் சொல்லி கொடுக்கிறது சமஸ்தாஸ்திரங்களுக்கும் பரம தாற்பயம் பிரம்ம போதகம்தான் பிரம்மனைத்தான் சொல்லி கொடுக்கறது அந்த பிரம்மன ஆத்மாவா புரிஞ்சாத்தான் மோட்சம் அந்த பிரம்மனை வேதத்துக்கெல்லாம் பரம தாத்மரியம் பிரம்மத்தை சொல்லி கொடுக்கிறது தான் அந்த பிரம்மத்தை ஆத்மாவா புரிஞ்சுக்கிறது அந்த பிரம்மத்தை தான் பிரம்மன் தான் ஜெகத்தா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் நியாயமா சொல்லணும் சும்மா சொல்லப்படாது அதனால நியாயபூர்வமா சொல்லணுங்கிறதுக்காக இந்த பிரம்மசூத்திரம் எழுத பிரம்மங்கிற பதத்துக்கே பிரம்மன் வஸ்து பாரமார்த்திக வஸ்து அது வந்து வேதாந்த வாக்கிய புஷ்பேபியா வேதாந்த வாக்கியம்ங்கிற புஷ்பத்தை இந்த வேதாந்த புஷ்ப புஷ்ப கிரதனார்த்தா பிரம்மசூத்திரம்னு சொல்லும் பிரம்மனை பத்தி போதிக்கக்கூடிய வேதாந்த வாக்கியங்களை எல்லாம் புஷ்பமா எடுத்து இந்த சூத்திரமானது கற்றது இந்த சூத்திரம் என்ன தெரியுமோ பிரம்மன் அதுல இருக்கிற புஷ்பங்கள் என்ன தெரியுமோ வேதாந்த வாக்கியம் இந்த வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் ஒரு சூத்திரத்துல கட்டப்பட்டிருக்கு அந்த அப்படிதான் அர்த்தம் பண்றோம் இதுல வேதாந்த வாக்கிய குசுமார்த்த வேதாந்த சூத்ராணி பிரம்மசூத்ராணி இச்சி வச்சு விஸ்தாரமா பார்க்கலாம் என்ன நான் நேற்றுக்கு படிக்கக்கூடிய படிக்கல ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுமையா இருந்து சொல்றேன் அத வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பிரம்மனை தான் சொல்லிக் கொடுக்கறது உப்பநிஷத்துங்கறத நியாயபூர்வமா வியாசர் சொல்றாரு இந்த ஐநூத்தி எம்பத்தி அஞ்சு சில பேர் கொஞ்சம் பொதுவா ஐநூத்தி சூத்திரங்கள் இந்த ஐநூத்தி சூத்திரங்களும் என்ன பண்றதுன்னு இன்னும் நிறைய விஸ்தாரமா சொல்லணும் இதுல ஐநூத்தி சூத்திரங்களும் பிரம்மன் தான் தாத்பரியம் அந்த பிரம்மனை ஆத்மாவா புரிஞ்சுக்கிறது தான் மோக்ஷத்துக்கு சாதனம் அப்படிங்கிறத நிரூபிக்க தேவைப்படுறது சும்மா பரவாயில்ல நீங்க சொன்னா ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற சமாச்சாரம் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும் படிக்க படிக்க தான் நிறைய வரும் அப்போ வந்து அது எப்படி ஒத்துக்கிறது ஏன்னா நமக்கு பேதத்துல வந்து பேதத்தை விடுறதுக்கு மனசே வராது ஏன்னா இத்தனை பேதவாதிகள் இருக்காங்க இந்த உலகமே பேதமயமா இருக்கு வேதத்தை தான் பேசுறது அபேதத்தை பேசவே முடியாது அபேதத்தை எத்தனை நேரம் பேசுறது வேதம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் வேதத்தை பத்தி அது இப்படி இது சொல்லிகிட்டு இருக்கலாம் அபேதத்தை எப்படி பேசுறது ஆனா உபநிஷத்தெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் அபேதத்தை பேச முடியாத வஸ்துவை பேசிகிட்டுதான் இருக்குதம் வந்து வியாசர் வந்து ஆஹ் நன்றாக இதெல்லாம் பிரிச்சு நாலு அத்தியாயங்களா பிரிச்சு சமன்வயாத்தியாய அவிரோத அத்தியாயா சாதனாத்தியாய பல அத்தியாயு நாலு அத்தியாயமா பிரிச்சு ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அதிகரணங்கள் எல்லாம் நிறைய பிரிச்சு அதே சொல்லிகிட்டே போல நான் சொல்றேன் இது வந்து பிரம்மத்தை அப்பதே விளக்கி நியாயபூர்வமா நிரூபிக்கும் சாஸ்திரத்துல தாத்பரியம் அந்த பிரம்மன் ஆத்மாவத் ஆத்மாவத்தாம் பிரம்மனா சொல்றது அப்படின்னு நம்ம சொல்றோம் இதே பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இதே பிரம்மசூத்திரத்துக்கு மத்ராச்சாரியார் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் நீலகண்ட சிவாச்சாரியார் வியாக்கியானம் பண்ணிருக்கார் சைவபுரமா இப்படி நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவ்வளவு இப்படி எழுதியும் கூட அது என்ன எடுத்துன்னு சொன்னா இத்தனை பேருக்கு அது இடம் கொடுக்கறது ரொம்ப நாள் டீப்பா பிரம்மசூத்திரம் படிக்க படிக்க விசிஷ்டா துவயத்தான் சரியோன்னு சந்தேகம் வந்துடும் கடைசியில முடிக்கிற போது என்ன ஆகும்னா அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் அப்படிங்கிற வாக்கியத்தை எல்லாம் பார்த்த உடனே என்னது இது பிரம்மசூத்திரம் வந்து விசிஷ்டா துவைதது தானே சொல்ற மாதிரி இருக்கு ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு தோணும் அம்மா என்ன பண்ணுவோம் அத்வைத பரமாத்மா சொல்லுவோம் சந்தேகமே உங்களுக்கு தோணும் தோணுங்கிறத நான் இப்பவே சொல்லிவிடுறேன் வந்து வந்து இது முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா அப்படின்னு தோணும் அதுக்காக வேண்டி இப்பவே சொல்லிடுறோம் படிக்க படிக்க படிக்க படிக்க இது வந்து விசிஷ்டாத்வைத சாயல் தான் நிறைய தெரியறது அப்படி தோணும் ஆனால் சங்கராச்சாரியார் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அத்வைத்தபரமாகவே தான் வியாக்கியானம் பண்ணிட்டு போறார் வாசிக்க வாசிக்க தான் தெரியும் வடநாட்டில் எல்லாம் உபனிஷத் படிச்சிருக்கேன்னு சொன்னால் ஒருத்தனே வேதாந்தம் படிச்சுதான் ஒத்துக்க மாட்டான் அப்புறம் வந்து பண்டித்தனாக ஒத்து ஒத்துக்கிறதுக்கு இல்ல நம்ம மோட்சம் அடையணும் அதுவேற விஷயம் இதெல்லாம் வந்து விவகாரத்துக்காக இதெல்லாம் சொல்றேனே தவிர நீ நீ வந்து ஞானம் இருக்கா உனக்கு மோட்சம் அடைஞ்சிட்டியா சன்னியாசியை பார்த்து அப்படியா கேக்குறாங்க யார என்ன அக்காடா நீ என்ன கோத்திரம் அப்படின்னு சொல்லி நீ பிரம்மனுங்கிறத தெளிவா புரிஞ்சுட்டு இருக்கியான்னு ஒருத்தர் கேட்க மாட்டேன் தவிர பாக்கி வந்து எல்லாம் கேட்பாங்க அது வந்து சம்பிரதாயம் பழக்கத்துல அப்படி இருக்காங்க அல்ல பிரம்மசூத்திரத்தை வாசிக்கிறோம் சரஸ்வதியை பிரார்த்தனை பண்றோம் இதுல வந்து ரத்ன பிரபாவ இது இருக்கு அதனால சங்கர பாஷ்யமும் ரத்ன பிரபா வியாக்கியானமும் நமக்கு இருக்கிற புத்தகத்துல இருக்கிறதுனால ரத்ன பிரபா வியாக்கியானத்தோடையே அத படிக்க ஆரம்பிக்கலாம் அவரோட இன்ட்ரடக்ஷனே நமக்கு போரும் ஆகினால நான் ஒன்னும் ஸ்பெஷலா இன்ட்ரடக்ஷன் கொடுக்க விரும்பல ஆனா தேவைப்பட்ட அங்கங்க நான் விசேஷமா இதை பிரிச்ச சொல்ல ஆரம்பிப்பேன் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உபனிஷத்துல இருக்கிற வாக்கியங்கள்னா நமக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனா தெரியாதுல இது போட்டு பேதஸ்ருதி அபேதஸ்ருதிரு சமன்வயம் பண்ண இதெல்லாம் வந்து இல்ல இந்த பேதஸ்ருத்தியினுடைய தாற்பயம் என்ன அபேதஸ்ருத்தியினுடைய தாற்பயம் என்ன அபேதஸ்ருதி தான் பரம தாற்பயம் நமக்கு பரம தாத்யம் கிடையாது பேதஸ்ருத்தியும் நமக்கு தாற்பயம் கிடையாது வேதா அபேத ஸ்ருதி தான் நமக்கு தாற்பயம் அப்படிங்கிறத ஆதிசங்கரர் சித்தாந்தம் பண்ற அதுக்கு பிரம்மசூத்ரது வியாக்கியானம் பண்ணியே சித்தாந்தம் பண்ற நம்ம ஒண்ணு பண்ணுவோம் இந்த ரத்ன பிரபா வியாக்கியானத்தை முதல்ல படிப்போம் அதுக்கு பிறகு சங்கராச்சாரோட பாஷத்தை படித்து அர்த்தம் பண்ணுவோம் ஸ்ரீமத் கோவிந்த ஆனந்த பிரணீதா பாஷ்ய ரத்ன பிரபாக்கியா டீகா டீகா தான் டீகான்னு என்ன அர்த்தம் பாஷ்யத்துக்கு பாஷ்யத்தை புரியறதுக்காக எழுதப்படுற ஒரு சிறு வியாக்கியானத்துக்கு பேரு என்ன வியாக்கியான வியாக்கியானம் பண்ணினா என்ன பேரு அதுக்கு பேரு டீகா அதனால அவர் பேர் என்னன்னு தெரிகிறது ரத்ன பிரபா பேர் என்ன கோவிந்தானந்தர் அப்படின்னு அவருக்கு பேரு தெரியுது யமிக ீரிய முௌ்னவனிண்டி துண்டாசிநாசி வந்தே வந்தேகி கோப शिवं கரராம் भवति விஷிக்கேஷம் वेदशास्त्र ீத்து பிரச்சுரோஜ் ஆஜிய श्री गौरी श्रीमद्गोपाली श्रीमद्गोर्क பரமஸ்மிஸ்மிமவிணிமவிணி நோம் निृथ यीशंक भाष्यकृतं प्रणम्य व्यास हरि सूत्रकृत वच््मत श्री, श्री भाष्यतीमहंसतुष्ट्यंसत्यलबंध वाग्जाध ுாயய விீட்சாாத்தீட்சியரத்னாச்சாரீரீமாரீரி में सफलहा। सफलहा। गंगाम यथा, तदहं சயானில வேறவரு லிதாக்கியான் வியாக்கியான் பண்ணுறது எல்லாம் ஹிந்தியில இருக்கு அது நம்ம படிக்க போறதுல ரத்னபிரபா வியாக்கியானம் மாத்திரம்தான் படிக்கிறோம் எல்லாம் மங்கள ஸ்லோகம் நிறைய சொல்றாரு ஹரிம் பரமாஸ்ரையே முதல் ஸ்லோகம் ஹரிம் பரம ஆசிரயே பரம் ஹரிம் ஆசிரயம் அப்படி போடுறோம் பரம் ஹரிம் ஆசிரயே நான் வந்து மகாவிஷ்ணுவ நமஸ்காரம் பண்ண இவர் வந்து காசி வாசின்னு புரியறது எழுதினவர் வந்து காசிவாசி அது நல்லா தெரியறது இல்லாட்டி காசியில இருந்தா தான் இந்த வாக்கியங்களை எல்லாம் போட்டு எழுதுவாங்க அதனால அவங்கவுங்க அந்தந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிறவங்க அந்த கஷேத்திரத்தினுடைய சுவாமியை வந்து பூஜை பண்றது சம்பிரதாயம் அதனால இவர் ஒரு விஷயம் நிறைய சொல்றாரு பரம் ஹரிம் ஆசிரயே இன்னும் என் படிப்போம் காரணிக்கம்ரணம் கதோப்பி ஹரிசகோதர ஆப மகத்வதம் விபீஷண சொல்ற நானே தான் யோசிக்கிறேன் என்னன்னு அரி அதாவது ஹரிசகோதரா ஹரிசகோதரா யாரு ராமனுடைய ராமனுடைய சகோதரன் யாரு விபீஷணன் என்ன மகத்பதம் ஆப மகத்பதம் என்ன மோஷத்தை அடைஞ்சான் யாரு விபீஷணன் சரணம் கதா அபி அரிசகோதர மகத்பதம் ஆபம் பரம் அபயஸ்தானம் கீழ நிசிரேயூபம் சரணம் கத ஹரிசகோதரன் விபீஷணத்தான் குறிக்கணும் ஹரிசகோதரன் மகோத்பதம் ஆப்ப மேலான பதத்தை அடைந்தான் காரணிக்கம் ஹரிக்கு விசேஷம் காருணிகம் எம் காரணிகம் எந்த கருணாமூர்த்தியான பகவானை அடைந்த மாத்திரத்தில் விபீஷணன் மேலான கத்தியை அடைந்தானோ ஜனாங் ஜனகஜாங்கம் ஜனகஜன யாரு ஜனகஜா ஜனகஜாங்கிறது சீதா தேவி ஜனகஜாங்கம் அனந்த சுக ஆகிரும் ஜனகஜாங்க அப்படின்னு சொன்ன ராமருக்கு பேர் ஜனகஜ ஜனகஜா அங்க அனந்த சுக ஆனகாங்கம் அப்படிங்கிறது தித்தியா பக்தி ஏக வச்சது அனந்த சுக ஆகிருத்தி எல்லையற்ற இன்பத்தை தரக்கூடிய இவர் ராமபக்தர்னு தெரியறது ராசியில் இருக்கார் ராமபக்தர்னு தெரியறது அதனால ராமனை வந்து முதல்ல விபீஷண வந்து சரணாகதி பண்ணினா சரணாகதி பண்ண அந்த விபீஷணனுக்கு ரொம்ப கருணையோட மோட்சத்தையே மகத்பதத்தையே கொடுத்தார் மகத்பதம்னா நம்ம அப்படியே அர்த்தம் பண்ணிக்கணும் ராமே சொல்லுவாங்க நான் விரைவில் அவரை சார்ந்து ஆசிரிய விசேஷமா போட்டுக்கணும் பிரியா விசேஷமா ஆசுங்கிறத போட்டுக்கணும் வீட்டையில் இருக்கு இல்லையா ुक् ना युक्त शातिर रागद्वेशयुक्तस्त विषयाद्रिियशर्वधेयात्मा प्रसाद अगछति प्रसादा हानिगोपजाते प्रसन्नचेत பாங்க நிறைய பேர் என்ன எல்லாத்துக்கும் விசர்க்கம் போட்டு போட்டு பழகி அதனால அந்த இடத்துலயே ஆசுகு அப்படின்னு ஆசு ஆசுன்னா ஆசு கவினு சொல்றோம் இப்படி ஒரு சொன்ன உடனே உடனே ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருன்னு அது மாதிரி ஆசு ஆசு ஆசிரிய நான் வேகமா போய் அவரை சரணம் அடைய போகிறேன் ஆசிரியே அதனால அவ்வளவுதான் நான் சுருக்கமா முடிச்சு அவர் வந்து ராமரை நமஸ்காரம் அவருடைய இஷ்டமூர்த்தி யாரு ராமர்ன்னு தெரியறது இந்த ரத்ன பிரபாகரருக்கு இஷ்ட தேவதா ரூபம் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்றார் அதனால விபீஷணனுக்கு அபயம் கொடுத்தவர் ஜனக சீதாபதி எல்லையற்ற இன்பத்தை கொடுக்கக்கூடிய வடிவமுடையவன் அந்த ஸ்ரீராமன் அவர் வேறாருமில்ல மகாவிஷ்ணுடைய அவதாரம் அவர நான் வந்து சரணாதி பண்றேன் அடுத்து ஸ்ரீகௌரிய சகலாத் தஜபதாம்போஜேன முக்திப்பதம் பிரௌம்ப வினவனம் ஹரந்தமனம் ஸ்ரீண்டண்டித்துண்டாசிநந்தேச்சர்ம கப்பிக்கோபைராஸ்தரம் ஸ்ரீ காஷிகேஷம் சிவம் இது வந்து டுண்டி விநாயகர் துண்டி விநாயகர் டுண்டி விநாயகர் அந்த துண்டி விநாயகரையும் விஸ்வநாதரையும் நமஸ்காரம் பண்றாரு அடுத்தாப்புல முதல்ல இஷ்டமூர்த்தியான ராமச்சந்திரன் அதுக்கு பிறகு யார் நமஸ்காரம் பண்றார் விநாய விநாயகரையும் முதல் வரியில விநாயகரையும் அதுக்கு அடுத்த வரியில விஸ்வநாதரையும் நமஸ்காரம் பண்றார் எல்லாரையுமே ஸ்ரீ கௌரியாம் சகலார்த்ததம் நிஜபதாம் போதேன முக்தி பிரதம் பிரௌடம் விக்னவனம் சகலார்த்ததம் ஸ்ரீ கௌரியாம் ஸ்ரீ கௌரியாம் இது வந்து வந்தேங்கிறத போட்டுக்கணும் இல்ல இல்ல விசேஷம் இவருக்குதான் கௌரியாம்னு இருக்கா முதல்ல வந்தேங்கிறது கிரியா ஸ்ரீ காஷிகேஷம் ஸ்ரீகாசிகேஷம் சிவம் வந்தே சிவம் வந்து இப்ப எப்படி நம்ம சொல்றோம் அந்த ஸ்ரீகாந்தோ மாத்தலோ எஸ் ஜனனி சர்வ ஜனக சங்கரோ தேவஹா தம்பந்தே குஞ்சராணன் ஒரு ஸ்லோகம் சொல்லணும் ஸ்லோகம் வந்து எல்லாரையும் கொண்டு விடுறது விநாயகர் நமஸ்காரம் பண்றேன்னா விநாயகர் நமஸ்காரம் பண்றேன்னா எப்படிப்பட்டதுன்னா எந்த விநாயகருக்கு மாமாவா விஷ்ணு இருக்காரோ ஸ்ரீகாந்தோ மாத்துலோ எஸ்ய எஸ்ய மாத்துலஹா ஸ்ரீகாந்தா ஸ்ரீனா மகாலக்ஷ்மி காந்தானா விஷ்ணு காந்தானா கணவன் ஸ்ரீகாந்தா மகாவிஷ்ணுவின் கணவன் ஸ்ரீங்கறதுனால லட்சுமி ஜொலியாச்சு ஸ்ரீகாந்தோ மாத்துலோ எஸ்ய ஜனனி எஸ் எ சர்வமங்களா சர்வமங்களா ஜனனி சர்வமங்களா ஜனனி எல்லாருக்கும் மங்கள கொடுக்கக்கூடிய பார்வதி தேவி யாருக்கு அம்மாவோ ஜனகசங்கரோ தேவஹா யாருடைய அப்பா சங்கர தேவனோ தம் குஞ்சரானம் வந்தேன் அப்பேற்பட்ட விநாயகரை நான் நமஸ்காரம் பண்றேன் யானை தலையுடைய வணந்துட்டேன் கொஞ்சம் இல்லை அது மாதிரி இங்கே என்ன பண்றாருனா அதாவது எப்பேற்பட்ட சிவனை நமஸ்காரம் பண்றேன்னா அத்தனையும் விசேஷம் சிவனுக்கு விசேஷமா போட்டிருக்கு ஸ்ரீ காஷிகேசம் சிவம் வந்தே ஸ்ரீ கௌரியாம் சகலார்த்ததம் கௌரியின் இடத்தில் எல்லா பொருளையும் வழங்குகின்றவர் ஸ்ரீ கௌரியாம் சகலார்த்ததம் சிவம் வந்தே அப்புறம் எப்படி போட்டுக்கணும் நிஜபதாம் போஜேன முக்தி நிஜபத அம்போஜேன முக்தி ஜேனி துண்டாசின முக்திப் பிரதம் முக்தி பிரதம் வந்தே அங்கே போட்டுக்கணும் முக்திப்ஜபாம்போஜன அப்புறம் முக்தி பிரதம் வந்தே ஸ்ரீ கௌரியா சகலாத்தம் முக்தி வந்தே எல்லா பொருளையும் கொடுக்கக்கூடியவர் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவர் பிரௌடம் வினவனம் ஹரந்தம் ஸ்ரீ டுண்டி துண்டாசினா விக்னவனம் ஹரந்தம் அதாவது விஸ்வபெருமான் என்ன பண்றாருமா மகா கணபதியினுடைய சகாயத்தினால அவரை அவருடைய துணை கொண்டு பக்தர்களுடைய விக்னங்களை எல்லாம் அழிக்கிறார் விக்னவனம் நமக்கு இடையூறுங்கிறது ஒரு பெரிய காடா இருக்கு விக்னத்தை வனத்தோட கம்பேர் பண்ணிருக்க விக்னங்கள் வாழ்க்கையில பெரிய காடா இருக்கு இந்த காட்ட வந்து யாரால ஸ்ரீ டுண்டி துண்டாசினா துண்டாசினா என்ன அர்த்தம் ஸ்ரீ டுண்டி துண்டாசிங்கிறது மகாகணபதிக்கு ஒரு பேர் ஸ்ரீ டுண்டி துண்டாசினா அசிங்கிறது வந்து கத்தி கத்திக்கு பேரு அசியும் போய் துண்டாசினா ஸ்ரீ டுண்டி துண்டாசினா அப்புறம் சொல்றேன் இதுல இவ்வளவுதான் விஷயம் தாத்யம் என்னன்னா மகாகணபத்தியினுடைய சகாயத்தினால்தம் அனகம் அனகம்னா என்ன பாபரகிதமான சிவன் அவர்கிட்ட போனா நமக்கு பாபம் போகும் சர்ம கபாலி சர்ம கபாலிகோப வைராக்கிய சௌக்கியாத் எல்லாத்தையும் கொண்டுட்டார் தர்மார்த்தராமக்கிறது கொண்டுட்டார் என்ன பண்ணியிருக்காரு தோலை கட்டியிருக்காரு பகவான் விஸ்வநாதன் என்ன பண்ணிருக்காருன்னா யானை தோல் யானைய உரிச்சு போர்த்தா எங்குள் யானைன்னு ஒரு பாட்டே இருக்கு போர்த்தாய் உரி யானை யானை உரி போர்த்த மூர்த்தி அப்படின்னு கஜசம்ஹார மூர்த்தி சொல்லுவோம் அப்புறம் போலி தோலை கட்டின் இருக்கார் கபாலிக்கோப்ப வந்து பிரம்மனுடைய தலையை உடைச்சு இந்த கபாலத்தை வச்சிருக்கார் அதனால அதனுடைய அடையாளம் என்னன்னா வைராகியத்தினுடைய சின்னது அதனால சிவபெருமான் வந்து மண்டையோட்டு மெட்ராஸ்ல வந்து தமிழ் மொழி பெயர்க்கணும்னா அப்ப கபாலீஸ்வரர் கோயில் என்ன பண்ற மண்டையோட்டு கடவுள் தடவை தமிழ்ல மொழிபெயர்த்தாட்டார் கபாலீஸ்வரர்னா யாருக்கும் தெரியாது பரவாயில்ல கபாலீஸ்வர் சமஸ்கிருதத்திலே இருக்கு வைராய சௌக்கியப்பிரதம் இந்த ஒரு வழி பண்ணிடுவார் நாஸ்திகர்கள கடவுள் இல்லைன்னு சொல்றானே அவனை எல்லாம் வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி உடையவன் நாஸ்திங்கிறவன் எங்க போறான் கடைசியில தான் போறான் காசிக்கு ஒரு பேரு மகாஸ்மசானம் பேரு இல்லை காசியில் இருக்கக்கூடிய காஷிக்கே மகாஸ்மசானம் தான் மகாஸ்மசானத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் தாத்பரியம் புரியறது அண்மையும் பண்ணணும் நிறைய வேலை பண்ணணும் தாத்பரியம் என்னன்னா பார்வதிக்கே நிறைய அனுகிரகம் பண்றவர் மகா விவரை வச்சுக்கிண்டு விநாயகரை வைத்துக்கொண்டு கஷ்டத்தை எல்லாம் விக்கிரங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் தன்னை உண்மையா நமஸ்காரம் பண்றவனுக்கு நமஸ்காரம் பண்றவனுடைய பண்றவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறவர் அப்புறம் வந்து வைராக்கியத்தை கொடுக்கிறவர் நாஸ்திக தன்மையை போக்குறவர் இதுல இருந்து என்னெல்லாம் புரிஞ்சுக்கலாம் தெரியுமா ஆஸ்திக புத்திய கொடுக்கிறவர் அர்த்த காமங்களை அனுகிரகம் பண்றவர் அர்த்தகாமங்களை அனுகிரகம் பண்றவர் விக்னத்தை நீக்கிறவர் வைராக்கியத்தை கொடுக்கிறவர் மோட்சத்தையும் கொடுக்கிறவர் யாருன்ன ஸ்ரீ விஸ்வநாதர் காஷி விஸ்வநாதர் நாஸ்தீதி பிரதிசந்தம் அந்த ஸ்ரீ காஷிகேசம் எல்லாம் போட்டுக்கணும் இதுதான் நமக்கு புரிஞ்சு போயிடுது போட்டுடே இருக்கணும் நாஸ்தீதி பிரதிசந்தம் அந்தவிதரம் ोपकरग्यसौख्या शिव वंदेन कीदशुंडी तोंडासीनाढ़ वंदे अनघंशिशं वंदे अब निजपदन मुक्तिप्रदं श्रीकाशिकेश वंदे ஸ்ரீ கௌரியாம் சகலார்த்ததம் ஸ்ரீ காஷிகேஷம் வந்தே இப்படி எல்லாம் போட்டு புரிஞ்சு அதனால விஸ்வநாதரை வந்து நமஸ்காரம் பண்ற அவ்வளவுதான் விஸ்வநாதர் நமஸ்காரம் பண்ற போது அன்னபூர்ணி விசாலாட்சி துண்டி விநாயகர் எல்லாம் விட்டுறவிடாது ஆக என்னால என்னன்னா இந்த விநாயகர் அன்னபூர்ணி விசாலாட்சி எல்லாத்துக்கும் தலைவர் யாருன்னா காசிநாதன் தான் இந்த குடும்ப இத்தனை குடும்பத்தையும் இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்காருன்னா நமக்கெல்லாம் நல்லதை செய்கிறத்துக்காகவும் நமக்கு வந்து உலகத்தை அனுபவிக்கிறதுக்கும் பாவத்தை போக்குறதுக்கும் நமக்கு வைராக்கியத்தை கொடுக்கறதுக்கும் ஞானத்தை கொடுக்கறதுக்கும் உள்ள இந்த விசேஷனை நான் நமஸ்காரம் பண்ணே அப்படி சொல்லியாச்சு அடுத்தது சொன்னார் எத் கிருபா லவ மாத்திரேண மூக்கோ பவதி பண்டிதா வேத சாஸ்திர சரீராந்தாம் வாணியும் வீணாகராம் ரொம்ப அழகான ஸ்லோகம் எளிமையா சொல்லிட்டேன் வாணியம் பஜே சௌரியமா வாணியம் பஜே இன்னைக்கு சரஸ்வதி பூஜை விஜயதசமி எடுப்போம் நமக்கு தெரியுமா என்ன இந்த சூத்திரி வந்திருக்கு நம்ம ஒன்றும் பிளான் பண்ணலாம் அப்படி நல்ல வீணாம் பஜே கீதிருஷாம் வாணி வீணாக்கராம் வாணியம் பஜே புனஹாம் வேதசாஸ்திரீர அந்தாம் வேதசாஸ்திர சரீரத்தினுடைய அந்தம்னா என்ன அர்த்தம் வேதாந்தத்துல இருக்கிறவள் வேதசாஸ்திரத்தினுடைய ஸ்வரூபமா இருக்கிறவள் அந்தசப்தத்துக்கு இருக்கு பகவத்கீதையில அந்த சப்தத்துக்கு ஸ்வரூபார்த்தம் இருக்கு அத்தியாயத்துல இருக்கு பதினாறாவது ஸ்லோகத்துல இருக்கு இரண்டாவது வரி என்னது உபயோர் உபயோர் உபயோரப்பி திருஷ்டோந்தா அந்த இடத்துல அந்த சப்தத்துக்கு மகான் சரஸ்வதிக்கு அர்ச்சனை பண்றோம் சரஸ்னாலே வேதகான் தான் உடையவள் வேதத்தை உடையவள் சரஹா சொல்றம் இல்லையாஸ் உடையவள் சரஸ்வதி சொல்ற மாதிரி பத்து பிரத்தையும் இங்கேயும் சரஸ்வதி சரீரான் தான் பாணியும் என்ன பிரயோஜனம் சாரஸ்வதியை பூஜை பண்ணான் அவளோட அருள் கொஞ்சம் இருந்தா போரும்பா எத் கிருப்பா லவமாத்ரேன அபிராமி கடைக்கண்களே தனம் தரும் அபிராமி கடைக்கண்களே கல்வி தரும் அபிராமி கடைக்கண்களே நெஞ்சில் தளர்வரியா தளர்வரியா மனந்தரும் கடைக்கண்களே இனந்தரும் கடைக்கண்களே சொல்லிண்டே இருக்கணும் கடைக்கண்களே நல்லெயெல்லாம் தரும் அது மாதிரி எக் கிருப்பா லவமாத்தேன லவம்னா அது கிடைச்சா போறும் லவமாத்திரா பண்டித்தா பவதி மாத்தி போட்டுவிடா பண்டித்தா மூக்கா பவீர் அப்படின்னு பண்ணலாம் தப்பு அது கிருபா லவ மாத்திர சொல்ல விடாது சரஸ்வதி நினைச்சா மூக்கனை பண்டித்தனாக்கிடுவோ பண்டித்தன ரொம்ப நான் தான் அப்படின்னா சரஸ்வதி பூஜையே பண்ணாம போறோம் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் இது இல்லாம நம்ம தான் படிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சா ஒண்ணு இதா ரெண்டு ஊருக்கான் மூக்கம் கருவத்தி வாசாலம் பங்கும் லங்கயத்தே கிரிங் எக் கிருப்பா தமகம் வந்து பரமானந்தம் ஆகும் நம்ம சும்மா சொல்றது வாசாலம் மூக்கம் கருவது ஆனால் ஸ்லோகத்துல வந்து மூக்கம் வாசாலம் கருவது இங்கேயே என்னன்னா மூக்கஹா பண்டித்தஹா மூணு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு எத்தி தெரியாது தெரியதல்ல இப்ப வந்து யாரா வந்து சத்துருயோக பிரக்ரியா நம்மகிட்ட சொல்றாங்க சதுரயோக பிரக்கிரியா சாமி அப்ப நம்ம சந்தோஷமா தான் இருக்கு துக்கமா இல்ல யாரு நம்மகிட்டே வந்து கதை விடுறாங்க வேத வேதசாஸ்திர சரீராந்தாம் வீணாக்கராம் பஜே அப்புறம் இன்னொருத்தர் யாரோ பேரு சிவராம ஐயர் படிச்சிருக்காருன்னு தெரியுது சிவராம ஐயர்னு யாரோ கும்பகோணத்துக்காரங்க இந்த காசியில இருக்கிற ஆளுன்னா கும்பகோணம் தான் இங்க இருந்து அங்க போயிடுவாங்க ஆகினால ஏன்னா அங்கதான் கொஞ்சம் ஒண்ணு காஞ்சிபுரத்துக்கு போகணும் இல்லாட்டி காசிக்கு போக ஏதோ குறைஞ்சிருக்கு போட்டுருக்க அதனால போயிட்டாங்க அங்க காட்சி தத்த து்த பிரிபூ ஸ்ரீ கௌரி நாயகாபி பிரகடன சிவராமாரியும் எவ்வளவு படிக்கணும் தெரியுது மூணு வருஷம் போராதுன்னு தெரியுது காமாட்சி தத்த துக்த காமாட்சி தேவி கொடுத்த பால சாப்பிட்டு யாருவருடைய குரு அவர் வந்து பிரச்சுர சுரனுமரிய அதாவது இப்படிதான் இருக்கணும் இதுக்கெல்லாம் ஒண்ணு வியாக்கியான காணும் இதெல்லாம் இவர் ஒன்னும் இதுலயே இந்தியில ஒண்ணும் இல்லையே ஒன்னும் கிடையாது பூஜிக்கக்கூடிய சக்தி படைத்தவர் அப்பேற்பட்ட பெரியவர் அவரிடமிருந்து ஆத்ம ஜானத்தை பெற்ற ஸ்ரீமத் கோபால கீர்பி பிரகட்டித பரம அத்வைத பாசாஸ்மிதாசிய ஸ்ரீமத் கோவிந்த வாணிசரண கமலகோ நிர்வத்தோகம் வண்டானது இப்படி பல மலர்கள்ல போய் தேனை எடுக்கிறதோ அப்படி நான் என்ன பண்ணேன்னா இவங்கள்ட்ட போய் படிச்சு விஷயத்தை தெரிஞ்சுட்டு சாஸ்திரங்களை புரிஞ்சுருக்கேன் சொல்றாரு விஸ்தாரமா நம்ம அப்புறம் பார்ப்போம் ஸ்ரீ காமாட்சி தத்த துப்த பிரச்சுர சுரனுஜோஜ் காம்பனித் ஒரே அது மாதிரி பிரகட்ட பரமா பாசாஸ்மிதீமோவிணிச்சரமோ நிறுத்தோஹம் கமலகா அகம் நிர்வத்தஹா அவங்களெல்லாம் வந்து சொல்ற நான் வந்து அவங்களுடைய வாக்கியங்கள்ல ஒழிகிருக்கேன் திரும்பவும் சொல்றேன் ஸ்ரீ சங்கரம் பாஷ்யகிருத்தம் பிரணம்ய வியாசம் ஹரிம் சூத்திரிருத்தம் சட்ச்மி சூத்திரகிருத்தம் பிரணம்ய ஸ்ரீ பாஷ்யதீர்த்தே பரமஹம்சுஷ்டியை வாகபந்திதம் அபிபாயம் வட்சுமி வட்சிங்கிறதம் என்ன வச்சுமி உபாயம் வச்சுமி இந்த வாக்கு ஒரு பொறுமை இல்ல நிறைய பேர் அப்பந்திதாயம் இவங்கெல்லாம் பெரியவங்க சரி வியாசரும் சரி அவங்க வந்து வாக்கியெல்லாம் வச்சிருக்காங்க ஒரே வலையா இருக்கு அதை எப்படி உடைக்கிறது அத உடைக்கிறதுனா என்ன அர்த்தம் அந்த ஜாலத்தில இருந்து இந்த சிக்கலை விடுவிச்சு எப்படி புரிஞ்சுக்கிறது சங்கராச்சாரியருடைய வியாக்கியான எப்படி புரிஞ்சுக்கிறது பாதராயணருடைய சூத்திரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் உபாயஞ்சொலி கொடுக்க போறேங்கிற வட்சுமிங்கிற வட்சுமி சரி என்ன சொல்ல போறீங்க நீங்க நான் வந்து உபாயம் சொல்லி கொடுக்க போறேன் எப்படி இந்த புரிஞ்சுக்கிறது வியாசருடைய சூத்திரம் என்ன அதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன வியாக்கியானம் பண்ணிருக்கார் அதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போறேன் எப்படி சொல்லி எப்படி எதுக்கு சொல்லிக் கொடுக்க போறீர்கள் ஸ்ரீபாஷ்ய தீர்த்தே பரமஹம்ச துஷ்டியை பரமஹம்ச துஷ்டியே சன்னியாசிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்க பாரு சன்னியாசிகளுக்கு விசாரம் பண்றதுதான் வேலை பாஷ்ய தீர்த்தே பரமஹம்ச துஷ்டி பாஷ்யமாகிய தீர்த்தத்துல பரமஹம்சர்கள் எல்லாம் மகிழ்ந்திருப்பதற்காக நான் இதை சொல்றேன் எப்படி சொல்ல போகிறீர்கள் பாஷ்யகிருத்தம் ஸ்ரீ சங்கரம் பிரணம்ய ஹரிம் ஸ்ரீ வியாசம் பிரணம்ய சூத்திரகிருத்தம் ஹரிம் வியாசம் பிரணம்யும் அவதாரமான பாஷ்யக்காரர் சிவபெருமானுடைய அவதாரமான பாஷ்யக்காரர் நமஸ்காரம் பண்றேன் ஹரியனுடைய அவதாரமான சூத்திரக்காரரை நமஸ்காரம் பண்றேன் முதல்ல நம்ம மாத்தி போட்டுக்கணும் சூத்திரகிருத்தம் ஹரிம் வியாசம் பிரணம்ய பாஷ்யகிருத்தம் ஸ்ரீசங்கரம் பிரணம்ய பிரணம்ய அவர்களை நமஸ்காரம் பண்ணிட்டார் நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன பண்ற சொல்ல போற விஷயத்தை சொல்ற உபாயம் வச்சுக்கிட்டார் அதிகாரியும் பண்ணிட்டார் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி நான் இதை சொல்ல போறேன் சொல்ல சொல்லாருக்காக சொல்ல விஸ்மிரு பாஷ்யரத்ன பிரபாபிதா என்னுடைய வியாக்கியானத்துக்கு பேரு பாஷ்யரத்ன பிரபா அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன் பாஷ்யங்கிற ரத்ன பிரபய பாஷ்ய ரத்தனம் அந்த ரத்தனத்தை ரத்னத்தோட பிரகாசத்தை நல்லா காட்டப்போறேன் அந்த நுணுக்கத்தை எல்லாம் காட்டித்தரம் உண்மையிலே பெரிய வேலை பண்ணியிருக்காரு ரத்ன பிரபா வந்து இது ரத்ன பிரபாக்க படிக்கிறவங்க யாரும் பாமதி பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க பாமதி வியாக்கியம் ரொம்ப பிரசித்தம் அப்படின்னா பாமதி வந்து அப்படியே சொல்லப்போன வாக்ஜால பந்தங்கிறது அதுதான் அவர் தான் சும்மா வாக்ஜாலம் எல்லாம் நிறைய பண்ணுறது பாமத்தையை படிக்க ஆரம்பிச்சவங்களுக்கு எல்லாம் வந்து சம்ஸ்கிருதத்துல ரொம்ப வியாக்கரணம் இதுல எல்லாம் ரொம்ப ருச்சி இருந்து வாக்கியங்கள்ல ரொம்ப எதிர் இருக்கிறது ராமானுஜர் அப்படிதான் சங்கராச்சாரியாரையும் ராமானுஜரையும் கம்பேர் பண்ணா இந்த வார்த்தைகளை அழகா போடுறதுல ராமானுஜர் தான் பெருசு விஷயம் இருக்கான்னு கேட்கப்பட்டது விஷயம் இருக்கான்னு கேட்குறாரு வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்கற போதெல்லாம் பார்த்தா அப்படியே மயங்கி பழன் எல்லாரும் மயங்கள் நான் அதெல்லாம் கம்பேர் பண்ணுவேன் இப்போ வாழ்ண்டாம் ரெக்கார்ட் பண்றாங்க நிறைய இருக்கு வாக்கெல்லாம் ரொம்ப சொற்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் விஷயம் இதாக இருக்கும் சங்கராச்சாரியர் வந்து சொற்கள் அப்படி ரொம்ப அழகா அலங்காரமான சப்தங்கள்லாம் யூஸ் பண்றாரு நல்லா இருக்கும் ஒவ்வொரு பஞ்சரத்னம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு ஒப்பிட்டு பார்க்கற போது அது இன்னும் கொஞ்சம் பெருசா தோன்றுறது யார் ராமானுஜரது எல்லாம் அது மாதிரி இவர் பாமதியக்காரரும் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய அந்த வாக்கு எல்லாம் அழகு இருக்கு இல்லையா வாக்கோட அழகு இருக்கு சில பேருக்கு அது அந்த வாக்கோட அழகினால என்னென்னா விஷயம் பொறுக்க வேண்டும் அது வந்து கொஞ்சம் மாறி அதெல்லாம் வந்து இந்த புத்தகத்துல சூத்திரவர்த்தியில கிளீனா போடு என்ன வித்தியாசம் இருக்கு நான் படிச்சுட்டே இருக்கலாம் அது என்னங்கிறது அப்புறம் சொல்றேன் பாமதீகார மொத்தத்துக்கும் பத்திரப்பிரபாகாரருக்கும் இவரை வந்து விவரணக்காரர்ன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லுவாங்க விவரணம் இன்னொன்னு இருக்கு மருந்து குச்சிருக்க அப்போ இவர் வந்து சொல்லும் பொழுது ரத்ன பிரபான் என்னுடைய வியாக்கியாரத்துக்கு பேருந்து விஸ்திருத்த கிரந்த வீக்ஷாயாம் அலசம் அந்த விஸ்தாரமான கிரந்தத்தை பாக்குறதுக்கு எவன் சோம்பேரியா இருக்கானோ எவருடைய மனசு சோம்பேறித்தனத்தோட இருக்கு பெரிய விஸ்தாரமா இருக்கு கிரந்தம் விஸ்திருத கிரந்த வீக்ஷாயாம் அலசம் யாருடைய மனதானது விரிவான கிரந்தத்தை பார்க்கறதுக்கு சோம்பேறித்தனம் உடையதாக இருக்கிறதோ ததர்த்தம் வியாக்கியா ஆரப்தான் அதுக்கா இந்த வியாக்கியானம் பண்ணியிருக்கு வாஷ்யம் சூத்திரம் படித்து வாஷியம் படித்து அதுக்கு இந்த அர்த்தம் படிக்கும் இது என்னன்னா பாவதீகாரெல்லாம் விஸ்தாரமா எழுதியிருக்காரு மற்றவங்கள் எல்லாம் விஸ்தாரமா எழுதியிருக்காங்க அதுலயே நிறைய சில தோஷங்கள் எல்லாமும் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் படிப்போம் நமக்கு அப்புறம் தெரியணுமே அப்புறம் விஸ்திருத்த கிரந்த வீக்ஷா ஆரப்ப பேர் என்ன உங்க வியாக்கியானதுக்கு பேர் வச்சிருக்கீங்களான் பாஷ்ய ரத்ன பிரபாவிதா பாஷ்யரத்ன பிரபான்னு அதுக்கு பேர் வச்சிருக்கேன் ஸ்ரீமச் சாரீரகம் பாஷ்யம் பிராப்துத்தி மாப்னுயா इति में सफलो यथा. भवतु। என்னுடைய சஃலமாகணும்னு நினைக்கிறேன் நான் படுற சிரமம் இருக்கே அது பிரயோஜனம் உள்ளதாக ஸ்ரீமச் சாரீரகம் பாஷ்யம் பிராப்பிய வாக்ஷுத்தி ஆப்னுயா ஸ்ரீமச்சாரீரகம் பிரம்மசூத்திரத்துக்கு பேரு சாரீரக கிரந்தம்னு சாரீரகம்னா சரீரே பவம் சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பத்தி தான் பேசி அதனால சாரீரகம் பாஷ்யம் அந்த பாஷ்யத்தை படிச்சு என்ன பண்ணணும் வாக்குக்கு சுத்தி உங்களுக்கு ஏற்படட்டும் உங்க வாக்குல நல்ல சுத்தமான வாக்கியங்கள் தான் ஏற்படும் உங்க எண்ணங்கள் நன்றாக இருக்கட்டும் வாக்கு நல்லா சுத்தமா இருக்கட்டும் இது அதுக்காக வேண்டி நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு அந்த பாஷ்யம் நல்லா புரியுதுங்கிறது நான் வியாக்கியானம் பண்றேன் அப்படிப்பட்ட என்னுடைய சிரமம் சஃலமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கங்காம் ரச்சோதகம் கங்காம் ரச்சோதகம் யா ரத்யான இந்த பாதையில போற இது அடக்கத்துக்காக சொல்ற கங்கை பாஷ்யம் வந்து கங்கை மாதிரி நம்மளது எப்படின்னா அந்த தேர்தடம் போறத வழி பாதை இருக்க அதுல இருக்கிற தண்ணி மாதிரிதான் என்னோடது என்னுடைய சிரமமும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கறது அடக்கத்துக்காக சொல்றது ஆஹ் அதனால வந்து அவரது கங்க இவரது வந்து பாதையில போற தண்ணி அப்படின்னு சொல்லிடக்கூடாது அவர் அடக்கத்துக்காக சொல்றார் பொல்லாவினை ஏன் புகழ்மாறு ஒன்றறியேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீளமா சொல்லிட்டே இருக்காரு அது மாதிரி பொல்லா வினையேன் புகழ்மாறு ஒன்றியன்னு சொல்லி ஆரம்பிச்சா போயிண்டே இருக்கு அது மாதிரி புகழுமாறு ஒன்று அரியேன்னு சொல்லிவிட்டு இவ்வளவு புகழ்ற மாணிக்கவாச்சு அப்புறம் அடுத்தது வேதாந்த சொல்ல எது அஜான சமுதூத்தம் இந்திரஜாலமிதம் ஜகத்து சத்தியஜான சுகானந்தம் ததஹம் பிரம்ம அழகாக முடிகிறார் அஜ்ஞான சமுதூத்தம் ஜகத் அஜானூதம் அறியாமையிலிருந்து உருவானது இந்த உலகம் எப்படி இந்திரஜாலம் இந்த ஜகத்தானது எப்படி இருக்கு அஜ்யான சமுதூத்தம் அஜானத்திலிருந்து ஏதத்தை சொல்லிவிடாது ஜாயிராணகான்னு சொன்ன என்ன சொ மாயா சகித்தம் பிரனாக தான் சொல்லுவோம் அப்போதம் ஜெக்து ஆனா என்னது சத்திய ஜான சுகானந்தம் சத்திய ஜான சுக அனந்தம் சுகம் சத்திய ஜானந்த சுகமான நான் இருக்கிறேன் எந்த பரம்பொருளின் மீது அறியாமையினால் இந்த உலகங்களெல்லாம் கற்பிக்கப்பட்டதோ அந்த பரம்பொருள் வடிவமாகவே நான் இருக்கிறேன் பயமற்ற இரண்டற்ற அபயஸ்வரூபமான பிரம்மனாக நான் இருக்கிறேன் இதெல்லாம் மங்கள ஸ்லோகங்கள் இதுக்கு ஓரளவுதான் அர்த்தம் தெரிஞ்சுட்டு இருக்கும் பூர்ணமா தெரிஞ்சுக்கிற அப்புறம் நாம படிக்கும் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி நே வோமவ்வியப் பிரபா திணாமூர் நம ஷாஹரி ஓ